வணக்கம் நேயர்களே நண்டினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி ஆறுநூத்தி ஆண்டு ஐக்கிய அமெரிக்காவின் முதலாவது அரசு பள்ளி பாஸ்டன் லத்தின் பள்ளி பாஸ்டன் நகரில் ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி ஆறுநூத்தி ஆண்டு புனித ஜார்ஜ் கோட்டை சென்னை நகரில் கட்டப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சக்கரம் ஒன்றில் படச்சூர் தொடர் படமாக காட்டூடியம் என்பவர் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு நெதர்லாந்தில் நூற்றி ஐம்பத்தி மூன்று ஆண்டுகள் பழமையான டிற்றாலை தீயில் எரிந்து அழிந்தது இதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு அமெரிக்காவின் என்ற இடத்தில் இரு விடுதி ஒன்று தீப்பற்றியதில் நூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அரபு இஸ்ரேல் போரின் போது இஸ்ரேலின் முக்கிய துறைமுகமான ஹைபா பாலஸ்தீனர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு முதலாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு கோலாலம்பூரில் நிறைவடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எய்ட்ஸ் வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்காவின் கனெக்டிகட் மாநிலத்தில் பிரிட்ஜ்போர்ட் என்ற இடத்தில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் இருபத்தி எட்டு கட்டிட தொழிலாளர்கள் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு நபிபியா நாடு ஐநா மற்றும் காமன்வெல்த் அமைப்புகளில் சேர்த்துக் கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டு எரித்திரியாவில் இடம்பெற்ற வாக்கெடுப்பில் எத்தியோப்பியாவில் இருந்து பிரிவதற்கு எரித்திரியர்கள் பெருமளவில் ஆதரவாக வாக்களித்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஷ்யா தனது விண்வெளி திட்டத்தின் கீழ் சோய்ஸ் ஒன்று என்ற விண்கலம் மூலம் விளாடிமிர் கொமாரவ் என்ற விண்வெளி வீரரை விண்ணுக்கு அனுப்பியது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எழுநூத்தி ஆண்டு ஜேம்ஸ் பியூக்னன் அமெரிக்காவின் பதினைந்தாவது அதிபர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு மேக்ஸ் பிளாங் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் இயற்பியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு லெஸ்டர் பியர்சன் நோபல் பரிசு பெற்ற கனடா நாட்டு பிரதமர் ஆயிரத்தி முருகையன் ஈழத்து கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு எஸ் ஜானகி தென்னிந்திய திரைப்பட பின்னணிப் பாடகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கார் பென் குஜராத்தி வம்சாவளியைச் சேர்ந்த அமெரிக்க நடிகர் இவர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாறாம் ஆண்டு வில்லியம் ஷேக்ஸ்பியர் ஆங்கில நாடக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சத்யஜித் ரே உலக புகழ்பெற்ற திரைப்பட இயக்குநர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லலித் அதுலத் முதலில் இலங்கையின் பாதுகாப்பு அமைச்சர் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு போரிஸ் எல்சின் முன்னாள் ரஷ்ய அதிபர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ரூபராணி ஜோசப் இலங்கை மலையக பெண் எழுத்தாளர் இந்நாளின் சிறப்புகள் உலக புத்தக தினம் மற்றும் பதிப்புரிமை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே